الحمد لله نحمده ونستعينه ونتغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مضل له ومن يبلله فلا هادئ له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد عبده ورسوله عما بعده فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله مولانا العظيم وقال نبينا عليهم الصلاه والسلام افضل الايام افضل ايام الدنيا ايام العشر صدق رسوله النبي الكريم أو كما قال صلى الله عليه وسلم இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போசிக்கக்கூடிய அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவனுவாக எடுத்து நடந்த முக்மினான் ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலா இருட்டும் உண்டாவதா என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹுடைய என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்து இருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் இதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராமென்று தடுத்திருக்கின்றன தடை கட்டளை விரித்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூத்துக்கு நூறு முற்றும் முழுவதும் தூரமாக இருக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்ளுகின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹினுடைய பிற இரண்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அல்லாஹுடைய கிருபையால் துல் ஹஜ்ஜிலே நாம் நுழைந்து விட்டோம் அல்லாஹுக்கு சுபகானிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் மாதங்கள் இருந்தாலும் இந்த காலத்திலே நாம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையிலே நாம் இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் சந்தித்து இருக்கின்றோம் எல்லோரும் அறிந்த விடையும் மக்கள் பல பாகங்களில் இருந்து பல நிறத்தவர்கள் பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் எல்லோரும் காபால அந்த கடமைகள் ஒன்று சேரக்கூடிய காலம்தான் ஆனாலும் இந்த வருடம் நமது வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான கடமையை நிறைவேற்ற முடியாத ஒரு சோதனையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அனைவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அல்லா சுபஹானு அந்த நீயத்துக்களுக்கு பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் தருவான் என்பதை ஆதரவு வைத்து அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் எப்படி ரமலான் உடைய கடைசி பத்து ஒரு சந்தர்ப்பமோ இதே போன்று முதல் பத்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் அல்ல தரக்கூடிய விசேஷமான மூன்று சந்தர்ப்பங்கள் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆயிரத்துக்கள் அல்ல மேற்கோள் காட்டுகின்றார் இது ஒரு புனிதமான மாதம் இதனை செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ் ஞாபகம் செய்வது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் விசேஷமான கூலிகளை தாரா ஒரு விசேஷமான தெம்பை நாம் எடுத்துக்கொண்டு இந்த காலங்களிலே அமளிபாடு செய்வது மிக பிரதான மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லா சுபகானுகத்தால எல்லாத்திலையும் சத்தியமிட மாட்டான் எல்லா லேசான விஷயங்கள் எல்லாத்திலையும் சத்தியம் விட மாட்டான் அவளுக்கு மிக பொறுமதியான அற்புதமான பெரிய பின்னணி இருக்கக்கூடிய ஒரு விடயங்கள் தான் அல்லா சுபானுகத்தால சத்தியம் என்றார் சத்தியம் விட்டு சொல்றான் அன்புக்குரியவர்களே அது இந்த துல்ஹனுடைய முதல் பத் என்பதாக அன்புக்குரியவர்களே தப்சீர் கீரல எழுதப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான தப்சீர் இதே போன்று ஏராளமான அன்புக்குரிய சொல்றான் சொல்லி அன்பானு அப்பாஸ் அல்லா உட்பட அந்த நாட்கள் என்ன அந்நகா அது இந்த பத்து நாட்கள் தான் இந்த பத்து நாட்கள் தான் நாட்களிலே மிக சிறந்த நாள கணிக்கப்படுகின்றது போட்டியடுகின்றது ரமதானுடைய கடைசி பத்தோட போட்டி போது இந்த பத்து நாள் அங்க ஒரு போட்டி இருக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று இருந்தா தான் போட்டி போடையிலும் தகுதி இருந்தா தான் போட்டி போடேலும் அன்புக்குரியவர்கள் அந்த அடிப்படையில் துனியா துணியாவுடைய நாட்களில் மிக சிறந்த நாள் ஐயா ான் என்பதற்கு காரணம் எழுதுகின்றார்கள் இபு அல் அஸ்கலானிய ரஹி மகம் பாரி புகாரியினுடைய விளக்கம் எழுதுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் காரணம் என்ன சொன்னால் இந்த நாட்களுக்குள்ளது தாய் இபாதத்துக்களுடைய தாய இபாதத்துக்கள் தலையாய இபாதத்துக்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேர்றது இந்த நாட்கள் அது அந்த இபாதத்துக்கள் தான் என்ன அரசாவுடைய தொடர்ந்து ஐயா முடிய நாளை தவிர ஏனைய நாட்கள்ல ரசூலவா விசேஷமாக நோம்பு பிடிப்பாங்க அன்புக்குரியவர்களை நோன்பு பிடிக்கலாம் அத போல அதிகமான நிறைவேற்று இந்த மாதத்தில்தான் அன்புக்குரிய இந்த நாட்கள் அதே போல அன்பான சௌர்களை மிகப்பெரிய ஒரு மகான் இமாம் இஸ்லாம் இப்போ அவர்களிடத்தில் கேட்கப்படுவது ரமதானுடைய கடைசி பத்து மிக சிறந்ததா முதல் பத்து மிக சிறந்தது ரமலான் அன்புக்குரியவர்களே ரமலான் இருக்கின்றதே இந்த ரமலான் ரமலானுடைய பகல் காலம் இருக்கதே பகன் காலம் சிறந்தது ரமவானுடைய கடைசி பத்தினுடைய இரவு காலம் இருக்கதே துல்ஹினுடைய முதல் பத்தினுடைய இரவு காலத்தை விட சிறந்தது என்று அழகான ஒரு பதில சொல்றாங்க இது பகல்ல சிறந்தது அந்த அளவுக்கு பெரிய அந்தஸ்தல்ல சுபகானுள்ள அழகான முறை இந்த பட்டியல் போட்டு செய்யுங்க சிறப்பெல்லாம் பேசுறது அன்புக்குரியவர்களே பெரிய விளக்கம் சொல்றது நோக்கம் இல்ல நாங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால அமல் செய்யறது அதுக்கெல்லாம் சுபஹானுகால மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறோம் அல்லாஹுடத்துல அஜீஸ்ல வந்திருக்குது அதிகமான கூலி கிடைக்குது இந்த பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமலுக்கு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது அன்பு கூறியவர்களே அல்லாட பாதையில போறது ஜிஹாதுக்காக வேண்டி போறது இதை விடவும் பெரிய கூலி கிடைக்குமா அதை விடவும் பெரிய கூலி இந்த நாட்கள்ல அமல் செய்வதற்கு கிடைக்கும் அந்த காலத்துல யுத்தத்துக்காக வேண்டி போவாங்க திருப்பி வரமாட்டாங்க ஷஹீதா இடுவாங்க அப்படி உடம்பையும் தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போய்த்து ஷகிதாகி அல்லாத பாதையில ஷகிதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இதுக்கு கிடைக்காது திரும்பி வாராறே அதான பாதையில போய்த்து ரிட்டர்ன் வாராறே யுத்தத்துக்கு போய்த்து ரிட்டர்ன் வாராரு அவருக்கு விட அதிகமான கூலி இந்த நாட்கள்ல பட்டியல் போட்டு அமை செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் எனது அன்பு கூறியவர்களே இந்த நாட்களில் அமல்களை மிக முக்கியமான ஒரு அமல் தான் நோம்பு பிடிக்கிறது நான் ஞாபகப்படுத்தினேன் நோம்பு பிடிக்கிறது எங்களுக்கு இந்த பன்னெண்டு பதிமூணு தவிர அதுக்கு முன்னால் உள்ள நாட்கள் பத்தாம் தேர் திருநாளுடைய தினம் ஒன்பது அரபாவுடைய நோன்பு எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அரபாவுடைய தினம் எ கூடிய அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தினம் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அந்த நாட்களுடைய அல்லா சுஹ நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறார் அல்லா புறானுடைய ஆயத்துக்களை தீனுக்கும் இந்த இஸ்லாம் இது அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் சுபகானு வைத்து இருக்கிறான் எனவே நாங்க அப்படியே நேற்று இன்றைக்கு நாங்க சில நேரம் மிஸ் பண்ணி இருப்போம் சில பேர் ரொம்ப பிடிச்சிருப்போம் முடியுமானவங்க நாங்க அரபாவுடைய தினம் வரைக்கும் ரொம்ப பிடிக்கலாம் நபி சாஹு அதிகமாக நோம்பு பிடிக்குமா இந்த நாட்கள்ல என்று சொல்லி ஆயுஷா நாயகி வாய்ந்தாங்க எப்படி இருபத்தேழுக்கு எப்படி நாங்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறதோ இந்திய நாட்கள் சஹாபாக்கள் எத்தனையோ சஹாபாக்களுடைய சருத்திரங்கள் வந்திருக்கிறது ஜுபைர் அன்புக்குரியவர்கள் அதிகமான ஈடுபடக்கூடியவர்கள் அதே போல நாங்களும் ஐபாதச் செய்யக்கூடியவர்களாக இரவினம் இன்று வழங்கக்கூடியவர்களாக மாறு அடுத்த ஒரு முக்கியமான சொல்ல நேரத்துல எல்லாம் تحبیر، تحبیر، لا الا الحمد سبحان اللہ، اللہ ما ابن عمر ابو الناس முடியுமான அளவு எங்களுக்குள்ளால என்ன செய்வாங்க இப்படி இருந்துச்சு அந்த காலம் இந்த நாட்கள் அந்த சூழ்நிலை முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வோம் அதிகமாக தகவீர் சொல்றது அதிகமாக அல்லாஹ் செய்யறது எ பரிசுச்சோம் பாவத்தோடு இருந்து இருப்போம் பாவமான செயல்கள் எங்களால் நடந்திருக்கும் சௌபா செஞ்சி அவனை இந்த நாட்களை வரவேற்று இந்த புனிதமான நாட்களை வரவேற்க கூடிய அந்த நேரத்துல அதாவது சௌபாவோட வரவேற்கிறது கிரே அது அண்ணா சுகானத்தால் அதை விரும்புகிறான் எங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு எனவே நாங்க முடியுமான சின்னதாக எங்களுக்கு நாங்க ஒரு தௌபா செஞ்சு கொள்றது அதே போன்று மாறோம் நான் திருந்தோடும் நான் உண்மையாக நான் ஹலாலாக நான் உண்மையை பேசி நான் நம்பிக்கையோடு நான் ஆலயத்தோட நான் நீதியாக நான் நேர்மையாக நடக்கணும் என்று நான் கிடைக்காத வரைக்கும் அன்புக்குரியவர்களே அல்லா என்ன ஒரு நாளை திருத்துவான் என் குடும்பத்தை திருத்துவார் வியாபாரத்தை அனைத்து விடயங்களும் கையேந்தி இல்லை أنت اللهم أنت بكرية والدنية تماتي نعن الصلاة الجماعة الوقوف في الصلاة وفي الصف الأول في الجماعة جماعة صورة نعن صف الأول كذلك في نال <سؤال> وندن وحرمية تدكر الإكسار <سؤال> من الصدقاء هذه المعنى صدقاء لن قدوبين قرون وندن கோடிக்கணக்கான சல்லிகள் பல லட்சங்கள் இருந்தும்னம் இல்லாமல் இருக்கிறது சல்லி கொடுக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிப்பதற்காக வேண்டி அன்புக்குரியவர்களை அதிகமாக சிதக்கா செய்வேன் அதிகமாக புறாணுவேன் அதிகமாக அல்லாஹிடத்தில் இந்த நாட்கள்ல ஸ்பெஷலா நான் செய்வேன் அதே போல அன்பான சோர்களே அரோபாவுடைய நாள் எல்லாரும் எப்படி பரந்தூர் நோம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அத போல எங்களை சமூகத்துக்கு மத்தியில பரப்பா மற்ற நாட்கள்ல விசாணாலும் கட்டாயம் போல வாஜிபில் முன்பு சிறப்புகள் இருக்குது கடந்த வருடம் வேறு வரக்கூடிய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பல ரிவாயத்தில் இருக்குது அன்புக்குரியவர்களே அந்த நன்மையை நாங்க அடையாமல் எல்லாரும் எடுத்துட்டோம் இவ்வளவு பெரிய கூறி அல்ல அதே போல பெருநாளுடைய தினம் நகம் என்று சொல்லுவா பெருநாளுடைய தினம் هذه الحديثة قلت لك نَنَعْتَ اللَّهِ عَنْبُكُرِيَ وَرَدَ لَيْنَا عَلَمَ الْأَيَّامِ عِنْدَ اللَّهِ تَبَارَكَ وَ تَعَالَى يَوْمُ النَّحَمْ நாட்கள் வந்து அதுக்குள்ளாலயும் அந்த பெருநம் அன்பான சகோதரர்களே ஹதீஸ்ல வந்து இருக்குது நகர் என்று சொல்றது அன்பான சகோதரேன் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாள் ஹஜ் பெருநாள தொடர்ந்து வரக்கூடிய ஐயா முத்து ஸ்ரீ முதலாவது நாள் அதுக்கு இந்த துல் ஹஜுடைய பதினொன்றாவது நாள் எனவே இப்படி சிறப்புகள் வந்திருக்கு நாங்க அந்த நாளை மகத்துவப்படுத்தி அந்த நாளுடைய இவ்வாறுகளை செய்யறதுக்கு முயற்சி அதே போல நாங்க புறபாணி கொடுக்கிறதுக்காக நியத்து வைத்து இருக்கக்கூடியவங்க இரண்டாவது நாள் பயத்துக்கொண்டிருக்கிறது சில நேரங்கள்ல தெரியாம இருக்கும் நாங்க நகங்களை வெட்டக்கூடாது முடிகளை வெட்டக்கூடாது முடிகளை அகற்றது நகங்களை வெட்டது கூடாது தவறுதலாக இன்றைக்கு நேற்று அந்த விடயங்கள் நடந்திருந்தாலும் உங்களுக்கு குரபான கொடுக்கா என்று சட்டம் இல்லை மன்னிப்பு இருக்குது தாராளமாக கொடுக்கலாம் இருக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டாம் குரபான் கொடுக்கிறவங்க நகத்தை விட்டாதீங்க அதாவது முடிகளை கலையக்கூடாது உங்களோட குழந்தைகள் உங்களோட பராமரிப்பு இருக்கக்கூடியவர்கள் தவறுதலாக நடந்திருந்தா செய்யா என்பதாக இல்ல செய்யலாம் தாராளமாக அதனால் இருக்கு பின்னால் உங்க அந்த விடயத்தை நான் கவனத்தில் எடுக்கிறேன் அதே போல குரபான் இருக்குதே வசதி வாய்ந்தவர்கள் மட்டும்தான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை நிறைய சிறப்புகள் இருக்குது அவருடைய அத்தியாவசியமாக இருக்குது அடைஞ்சு கொள்ளேனும் ஒவ்வொருத்தரும் இந்த நன்மை கிடைக்கும் இந்த பெருநாளுடைய செய்யக்கூடிய அமல்கள் மிக விருப்பமானது அமல் தான் கூலி அல்லா சுபத்தில கேட்கப்பட்டுச்சு இந்த குறைவா இருக்கிறேன் இது எப்படி உருவாகிச்சுனா என்ன கேட்ட சொன்னாங்க பால சுண்ணும் இப்ராஹிம் உங்களோட தந்தை இப்ராஹிம் அலிஹி முலாத் அவர்களுடைய வழிமுறை சுண்ணச் இதன முக்கியமான ஒரு எி முடிக்க முடியுமா அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் சுபஹான் அந்த முடியை எவ்வளவு அதிகமாக்க முடியுமோ அந்த தோலை எவ்வளவு கனமாக்க முடியுமோ அந்த மிருகத்தினுடைய அந்த மிருகத்தை எவ்வளவு கொல்ட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொல்ட்டியாக எங்களுக்கு அல்ல சுபகானா எல்லாத்துலையும் கொல்ட்டிய பாக்குறோம் அதுல மட்டும் இங்க குறையாக செய்யணும் நாங்க ஆடைகள்ல எங்கட வீட்டுல எல்லாத்திலும் கொல்ட்டியா அன்பான் சமாளிச்சு முடிக்கிறது அல்ல இதனுடைய கொல்டிக்கேற்ற கூழி கிடைக்கும் தான் ஹதீசாக இருக்குது எனவே ஆக்கியமுடைய ரிவாயத்தில் இருக்குது நல்லா குறை இல்லாத வெளிப்படையாக விளங்காத வெளிப்படையாக எந்த குறையும் விளங்காத இத்தனையோ ஒழுக்கங்கள் இருக்குது எத்தனையோ முறைகள் இருக்குது அதை நாங்கள் கட்டாயம் ஆலோசனைகள் செய்து கொள்றது அவசியமாக இருக்குது நேரம் இடம் கொடுக்காது அன்பான எனவே முதலாவது நாங்க இந்த ஆங்கில செய்யக்கூடியவங்க எண்ணங்களை சீராக்கிறது ஆக முக்கியம் நீயத்து சீராகணும் அதே போல மனோநிலை சீராகணும் தியாக உணர்வுரணும் வழிபாடு வரணும் நன்மை கிடைக்கும் வரணும் இப்ராஹிம் அரை தியாகத்துடைய அடிப்படையான விஷயங்கள் அன்பால் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் திவாஹா வலாசி அனால் இடத்துல போறீங்க மாற்றமாக என்ன போறது வர்களே எங்களோட தக்குவா எங்கட இன்ன எங்கட நீ இது அல்ல இடத்துல போகக்கூடியதாக எனவே நாங்க அத முறையாக செய்யணும் அனுமிரு சித்திரவதையும் சட்டத்தையும் முறையாக அந்த ஆவணங்களை தயாரிச்சு கொள்வது தகுதி பெற்றவர்கள் அதை செய்யறது தகுதி இல்லாதவர்கள் செய்ய போவ அன்புக்குரியவர்களை தகுதியான அதாவது அந்த பிராணிகளை பொருத்தமான முறையில நாங்க எடுத்து செய்யறது அந்த பிராணிகளுடைய நல்ல முறையில் ஒழுக்க நடந்து கொள்றது அதாவது அந்த கத்திய நாங்க பாவிக்கக்கூடிய அந்த நேரத்துல கத்திய நல்ல முறையில தீட்டிக்கொள்றது மற்ற மிருகங்கள் பார்க்காத இடத்துல அந்த மிருகத்தை அருக ஒரு மிருகத்தை அறுக்கக்கூடிய மற்ற மிருகத்துக்கு மிருகத்தை பார்க்காத விதத்தில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அன்பான சுவர்களே முழுமையாக அறுத்ததுக்கு பின்னால முழுமையாக உயிர் போனத்துக்கு பின்னால அதன் தோண என்ன செய்ய வேண்டும் உரிக்க வேண்டும் இப்படி ஏராளமான விடயங்கள் சொல்லுங்கள் இறுதியாக அன்பான சுவர்களே ஓரிரு நிமிடங்கள் அன்புக்குரியவர்களே எங்களை அந்த நாட்களை முன்னோக்கி வரக்கூடிய தேர்தல் இருக்கின்றதே இந்த தேர்தல் இந்த விஷயத்துல நாங்கள் பொதுபோக்காக இருக்கக்கூடாது இஸ்லாம் இதுக்கு வழிமுறையை காட்டி தரல என்று நினைக்க கூடாது இஸ்லாம் கம்ப்ளீட் கம்ப்ரிஹென்சிவ் பரிபூர்ணமானது கம்ப்ளீட்டான மார்க்கம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தரப்பட்டீங்க எல்லா விட எங்களுக்குரிய தேர்தலாக இருக்குது நாட்டுல அன்பான சோழர்கள் உரிமைகள் எங்களுக்கு செயல்படுறது ஆக முக்கியமாக விஷயமாக இருந்து கொண்டிருக்குது அதே போல எங்களுக்கு அந்த ஓட் போடுறது இருக்குதே இது வந்து எங்கட்ஸ் எங்கட விருப்பம் அவர் அவருக்குரிய ரைட்ஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அன்புக்குரியவர்களே ஆனாலும் ரொம்ப சிந்தனையோட இஷ்டோட சதக்கா கொடுத்து குடிக்கக்கூடிய நோம்போட நியத்து வச்சு மசூரா செஞ்சு அல்லாஹுடைய ஆலோசனை சரியான முன்னெடுத்து பின்னணிகளை யோசிச்சு இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் அன்புக்குரியவர்களை நல்ல விஷயம் செய்தவர்கள் எங்க சமூகத்துக்கு என்னுடைய எங்க அந்த விடயங்கள் அனைத்தையும் பார்த்து என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையான சாட்சி சொல்லணும் நாங்க எப்படி ஒருத்தருக்காக உண்மையான ஒரு கண்ட முடிவு செய் முடிவு செய் முடிவுான அந்த நேரத்துல அதனுடைய வெளிப்பாடு அவுட்புட் அழகான முறையில நல்ல முறையில் நடக்குது அது மோசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஊருக்கே அது மோசம்தான் இது போலதான் நாங்க இந்த ஓட் மூலமாக நாங்க சகோதரன் என்பதல்ல இந்த மாதிரத்தில் நான் கொடுக்க பார்க்கிறேன் என்னுடைய சாட்சி எனவே அந்த சாட்சியை நான் அழகான எனவே அதாவது ஆழமான சிந்தனையோட அடுத்த அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாஹின் பக்கம் முன்னோக்கிறது அல்லாஹான் ஏற்ப அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எதிரான அசையாது உறக்கத்தையும் இல்லா யாழமுகா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நல்ல ஆட்சியை தாரதும் கிட்ட ஆட்சியை தாரலும் அவ்வாறுதான் மாலிக்குள் முழு மழிக்குள் முழு குழுக்குள் முழுக்கு என்னுடைய கைல தான் இருக்குது அரசாட்சிகளுடைய யாருடைய உள்ளமும் அல்லாஹுடைய கைல தான் எனவே நாங்கள் அல்லாஹுக்கு வழிபடுவோம் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாறு செய்யக்கூடிய நேரத்துல கெட்டாட்சி அல்ல நிர்ணயிக்கிறாள் அல்லாவுக்கு வழிபடக்கூடிய நேரத்துல அடியாளர்கள் எனக்கு வழிபடக்கூடிய நான் தான் அவர்களுடைய உள்ளத்துல போடுவேன் அவர்கள் உங்களுக்கு நல்லதை செய்வார்கள் நீங்கள் வரும் வரை அவர்களுக்கு திட்டிக் அவர்களுக்கு ஏசனத்தில் எந்த விஷயம் எந்த இல்ல ஈடுபடுங்க உங்களோட உங்களோட ஓட்ட சரியான முறையில கொண்டு போயிட்டு போடுங்க முறைகளை தேடுங்க ஆலோசனை செய்யுங்க மற்ற பக்கம் அல்லாஹின் மேல நம்பிக்கை வச்சு நாங்க அல்லாஹின் பக்கம் திரும்புவோம் இப்படிப்பட்ட இந்த மிக முக்கியமான இந்த அமல்கள் அதாவது உடைய சிறப்பு அதே போன்று அந்த தினத்துடைய அமல்கள் குரபானுடைய அமல்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய உலகையா அதேபோன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த தேர்தலுடைய விடயங்கள் எல்லாத்திலையும் மிக கவனமாக மிக நுணுக்கமாக அக்கம் முன்னோக்கி கொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை வலதாக சுபகானு எல்லாருக்கும் தொடர்வானாக எங்கள் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிரியாவ்வா எங்கட கஷ்டங்களை நீக்கிரியாவா எங்களோட துன்பங்கள் அகற்றியாவ்வா எங்களது ஆக்கனை கபூர்சிப்பையாவா எங்க மறந்ததெல்லாம் கேட்டதாக கபூர்சிப்பையாவா எங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் சீரா